வழியில் உள்ளது நீ மக்கா செல்லும் போது என்ற இடத்தை கடந்ததும் சாலையின் இடப்புறம் அது உள்ளது அந்த சாலைகளின் நபி செல்லம்பாகும் அலைகெல்லும் அவர்கள் இலை பாரிய இடத்திற்கும் ஒரு கல் எரி தூரமே உண்டு என இபின் உமர் அது அல்லாஹ் அவர்கள் என்னிடம் கூறினார்கள்